ிாத்தயத்த வேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமஹே நம தனிசா ஃலம்யிரச்ச விவிதா கிரியே மோட்சி ஓம் தத்து மூன் இறைவனுடைய திருநாமங்களைச் சொன்னால் நாம் சாஸ்திர விதியை அறியாமல் ஸ்ரத்தையோடு செய்யப்படும் கர்மங்கள் சாத்குண்ணியமுடையதாக நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக ஆகும் எனவே ஓம் என்று சொல்லித்தான் எல்லா வைதிக கர்மங்களும் செய்யப்படுகின்றன யஜ்னதான தவங்கள் செய்யப்படுகின்றன இதற்கு முந்தைய ஸ்லோகத்திலே உபதேசம் பண்ணார் இங்கே தத்துங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார் தத்து இனபிசந்தாய தத்து இதாகிருத்தியன்னு இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் இருக்கிறத எடுத்துக்கணும் இந்த தத்துங்கிற சொல்ல சொல்லித்தான் பலம் அனபிசந்தாய லௌகிக பலனை விரும்பாம விஷயானந்த பலனை விரும்பாமல் அர்த்த பலனை விரும்பாமல் பலம் அனபிசந்தாய பலனை விரும்பாமல் அர்த்தம் பலனை விரும்பாமல்னா எந்த பலனை விரும்பாமல் மீண்டும் மீண்டும் சம்சாரத்தை உண்டு பண்ணுகின்ற பலனை விரும்பாமல் யஜ்ய தப்கிரியாக தானக் கிரியாச்ச விவிதாக யஜம் தபஸு தானம் இதெல்லாம் பல வகையான யஜங்கள் பல வகையான தானங்கள் இதெல்லாம் கிரியந்தே செய்யப்படுகின்றன தத்து என்ற சொல்லை உச்சரித்துத்தான் எல்லா செயல்பாடுகளும் தொடங்கப்படுகின்றன குறிப்பாக இந்த யக்ஞதான தபஸ் நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம் யக்ஞதான தபஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்ல போகிறார் பிருகதாரண்ய கோப சொல்லப்பட்டிருக்கு இந்த பெரிய உண்மையை வாழ்க்கையை பற்றிய பெரிய உண்மையை மெய்ப்பொருளை அறிவதற்காகத்தான் வேத பாராயணங்களையும் வேதத்தை ஓதுவதையும் வேள்விகள் செய்வதையும் தானங்களை கொடுப்பதையும் தவத்தை மேற்கொள்வதையும் பண்புள்ள மக்கள் செய்கிறார்கள் பண்போடு வாழ்கின்ற பரம்பரையாக வாழ்கின்ற மக்கள் அதை விரும்பி சமூக நன்மைக்காக செய்கிறார்கள் என்று பிருகதாரண்ய கோ தமே தம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்யேன தானேன தபசா நாசகேன தன்னை அழித்து கொள்ளாத தவத்தால் என்றெல்லாம் அழகா உபதேசம் பண்ணி இருக்கிறது அதை நாம் இங்கே நினைவு கொள்வோம் ஆகவே குறிப்பான சொல் இங்கு இருக்கிறது மோட்ச காங்கி பீகி மோக் தூய்மையின் பொருட்டு நம்ம சேர்த்துக்கணும் அந்த கரண விவிதாத்தப அப்படி படிக்கணும் விவிதிரியான கிரியே திரியே ஃபலமனிசன் கிரியே மோஷகாங்கி கிரியேதான விவிதா கிரியே என்று இதற்கு நாம் பொருள் தெரிந்து கொள்கிறோம் ததித்தனிசாயங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி